இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு என்ற தேருக்கு பெண்தானே அச்சாணி பெண் மட்டும் இல்லை என்றால் ஓடாது அன்பின் நீரூற்று காலமெல்லாம் அவளை கண்ணில் வைத்து போற்று பெண்ணே நீ ஒரு கருணை வாணம் பூமிக்கு உன் கொடை என்றும் வேணும் ஆ எல்லா பெற்றோரும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான் அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க படித்த மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன் இருவருக்கும் இருவரையும் பிடித்தது இருவரும் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினர் திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் வீட்டில் ஒரே வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தது இருவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்தன நாளை திருமணம் அவளுக்கு மனது என்னவோ இருந்தது வீட்டை ஒரு சுற்றி பார்க்க வேண்டும் இருந்தது தினமும் அவருடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்லப்போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது தந்தையையும் தாயையும் பார்த்தாள் எல்லோரும் வேலையாயிருந்தனர் அவள் வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள் விரிந்த கண்களோடு வீட்டை பார்த்தாள் கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர்துளி கொட்டியது அங்கே தங்கை தனது புது பரவசத்தில் அக்கா என்று ஓடி வந்தார் அவளை பார்த்தவுடன் என்னாச்சிக்கா என்றாள் பூ வாங்கினால் கூட சரி சமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன் இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை எல்லாம் கொடுத்து விட்டு நான் செல்ல போகிறேனே என விழியோரம் வடிந்த நீரை தொடைத்து கொண்டு எண்ணினாள் அடுப்படியில் பால் கொதிக்கிறது நீ அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்க என்று திட்டினாள் அவளை பெற்றவர் அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா அப்பா யாருடனோ தொலைபேசி பேசிக் கொண்டிருந்தார் அவர் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள் அப்பா பேசி அவளை பார்த்து அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார் நீ எது கேட்டானு வாங்கி தருகிறேன் நீ என் செல்லமடா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன் எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கி விட்டு அம்மாவை அழைத்து விட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்தாள் எங்கிருந்தோ ஒரு குரல் அடியே உள்ளே போ கருத்து போக போற நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளிய வந்து பாட்டியின் குரல் தான் அது எப்போதும் எதையாவது சொல்லி கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள் ஆனால் இப்போது முறைக்க தோணவில்லை முகம் அப்படியே அழுவது போல பொங்கியது என்ன சரி என் ராசாத்தி என்று பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் மேல் முடியவில்லை வீட்டிற்குள் ஓடி கத்தி அழுதாள் எல்லோரும் பயந்து போய் ஓடி வந்தனர் அவள் அம்மாவிடம் அம்மா நான் இங்கே இருந்துடுறேன்மா உங்களை விட்டுட்டு நான் எப்படிமா போவேன் அங்க எப்படி இருக்குமோ எனக்கு பயமா இருக்குமா என்று அழுதாள் உடனே அப்பாவின் மனமும் அழுதது அப்பா அம்மா சமாதானம் செய்தார்கள் அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் அவளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடிய தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள் அழாதே அக்கா மாமா உன்ன நல்லா பார்த்துப்பாருக்கா என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள் தங்கை அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா ஆனால் அவள் மனம் புண்பட்டு நாளை திருமணம் போகமிடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது ஆனால் வாழ்ந்த சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்ல போகிறாள் என்பது தெரிந்தது ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடக்கும் ஒரு நிகழ்வு ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது ஒரு மாற்றம் அவள் வாழ்ந்த வீட்டில் வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பது பெண்ணின் திருமணம் நேசியுங்கள் பெண்களை மற்றும் அவர்களின் உணர்வுகளை நேசியுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் தான் விருது படைத்தவர்